ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு முதல் சாதனமாக மானச பூஜை உபதேசிக்கப்பட்டிருப்பதை நாம் ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம் மனதால் இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை செய்வது மன ஒருமுகப்பாட்டிற்கு ஆரம்ப நிலை ஆகும் அடுத்ததாக மன ஒருமுகப்பாட்டு சாதனமாக அமைவது மானச பாராயணம் இஷ்ட தெய்வத்தின் ஸ்தோத்திரங்கள் அல்லது பாடல்களை மனதிற்குள் அமைதியாக கவனத்துடன் ஓதுவது மானச பாராயணம் ஆகும் மனதிற்குள்ளே ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தல் அதுவே மானச பாராயணம் பாராயணம் செய்வதற்கு முன்னால் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை உள்ளத்தில் தியானிக்க வேண்டும் பிறகு இஷ்ட தெய்வத்தின் ஸ்தோத்திரங்களை ஒவ்வொரு வரியாக அமைதியாக நன்கு கவனித்து மனதிற்குள் ஓத வேண்டும் இதுவே மானச பாராயணம் சித்த ஏகாகிரதா எனப்படும் மன ஒருமுகப்பாட்டு பயிற்சிக்கு இது இரண்டாவது படியாகும் தியான பயிற்சிக்காக தட்சிணாமூர்த்தியின் சில ஸ்லோகங்களை மனதிற்குள் ஓதுவோமாக தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தியானம் செய்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை மனதிற்குள் சொல்வோமாக மௌனவிய பிரித்தபரம் வந்த சதிண ஆை ஆச்சாரியேந்திர கரகலித சின்முத்ரமானந்தரூபம் ஸ்வாத்மராமம் முதித்தவதனம் தட்சிணாமூர்த்திமீடே பரபிரம்மத்தின் ஸ்வரூபத்தை மௌனமடையும்படி மௌனமாய் விளக்கி அருள்பவரும் இறைவனையே குறிக்கோளாக கொண்டு தன் அருகில் தன்னை சூழ்ந்து அமர்ந்திருக்கின்ற ரிஷிகளை உடையவரும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தலைவரும் அழகான கையில் சின்முத்திரையை தரித்திருப்பவரும் இன்பமே வடிவானவரும் அகத்தில் என்றும் ஆனந்தமாக இருப்பவரும் புன்முருவலை உடையவருமாகிய தக்ஷிணாமூர்த்தியை தியானிக்கிறேன் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தியானிக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டு அவருக்குரிய ஸ்தோத்திரங்களை பாடல்களை மனதிற்குள் ஓத பழக வேண்டும் வட்டவிட்டி சமீபேம் சகலமுனிஜாத்தரமனீஷம் தட்சிணாமூர் தேவம் ஜனந மரணதுக்கேதம் நமாமி கல்லாலின் புடையமருந்து நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மரைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கைவெல்வாம் இவையெல்லாம் மனதிற்குள்ளே பாராயணம் செய்து கொண்டு இறைவனை தியானிப்பதற்குரிய வழிமுறையாகும் அருமறை ஆரங்கமெலாம் அறிந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றிலரேல் குணமிலை என்று உணர்த்திடவே குரவனாகி பெருமுனிவர் நால்வருக்கும் பேசாமல் இருந்துணர்த்தி பிரமை தீர்த்த தருநிழலில் இருந்து அருளும் தஷிணாமூர்த்திபதம் தலைமேற்கொள்வனிற்குள்ளே இஷ்டதெய்வத்தின் ஸ்தோத்திரங்களை பாடல்களை அமைதியாக கவனமாக ஓதுவது மன ஒருமுகப்பாட்டை நன்கு வளர்க்கும் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத விளங்காத நுண்ணிய ஆற்றலை மனம் உறுதியாகப் பெறும் திருஷ்ட அதிருஷ்ட பலன்கள் இரண்டும் மானச பாராயண தியானத்தால் அடையப்படுகின்றன ஆதி குருவின் பேரருளால் மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி நெறிமுறைகளை நன்கு முயற்சியுடன் நிறைவேற்றுவோமாக